அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றேம் என்பர் இப்படி கொண்டுகூட்டி பொருள் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்திருக்கிற விருந்தாளிகளை உபச்சாரம் செய்து அந்த விருந்து ஓம்புதல் என்கின்ற வேள்வியை செய்யாதவர்கள் செய்ய விரும்பாத அஜ்ஞானிகள் அறிவிலிகள் என்ன சொல்லுவார்கள் பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் நாங்கள் அனாவசியமாக பொருளை சேர்த்து வச்சு வீணாக போகணும் வாங்கினோம் பொருள் நல்லா இருக்கிற காலத்திலேயே விருந்தினர்களை உபசரித்து அந்த அதிதி யஜம் என்கின்ற வேள்வியை செய்யாதவர்கள் அதுக்கு பிடிக்கலை இதெல்லாம் ஊர் முழுக்க சாப்பா சாப்பாடு போட்டுருக்கான் இன்னும் தேவையில்லாத வேலை அப்படின்னு விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பொருள்களை இந்த இடத்துல பொருள்களேன்னு போட்டுக்கணும் பொருள் எல்லா வீடு வாசல் எல்லாத்தையும் பறிந்து ஓம்பி தானம் இந்த மாதிரி அதிர்ச்சி பூஜையே பண்ணாமல் அதை சா எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்து பறிந்து ஓம்பி அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் விட்டு போயிடும் எப்படியாவது போயிடும் ஏதோ ரூபத்தில் போயிடும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பணத்துக்கு மொத்தம் நாலு தாயாதிகள் ஒன்று புண்ணியம் இன்னொன்று நெருப்பு இன்னொன்று அரசன் இன்னொன்று திருடன் இவங்க நாலு பேர் முதல் சகோதரனுக்கு மதிப்பு தரலன்னா மற்ற மூணு பேரும் சேர்ந்து கெடுத்துருவான்னு சத்வாரோ வித்தஸ்ய தாயாதாக தர்ம அக்னி நிருப்தஸ்கரா ஜேஷ்ட புத்திராவமானேன திரய குப்பியந்தி சோதராக அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதாவது பொருளுக்கு பணத்துக்கு நாலு பேர் கூடவே இருக்கிறார்கள் அதாவது புண்ணியம் தர்மம்னா என்ன தானம் பண்ணுறது தானம் பண்ணிவிடுறது அடுத்தது என்னதுன்னு கேட்டால் நெருப்பு இல்லாட்டி நெருப்பு பிடிச்சி போயிடும் இல்லாட்டி கவர்மெண்ட்டு ரைடு பண்ணிடும் இல்லாட்டி அரசன் வரி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லாட்டி அதையே தூக்கின்னு போயிடுவான் இல்லாட்டி திருடன் எடுத்துகிட்டு போயிடுவோம் அதனால் புண்ணியத்தை பண்ணிவிடும் பண்ணி சேர்த்துடும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஆனால் இவங்க என்ன பண்ணால் நான் நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அதித்தி சத்காரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொருள்களை ரொம்ப பறிஞ்சு பறிஞ்சு நிலையில்லாத பொருளை வருந்தி பாதுகாத்து அப்புறம் என்னாகும் காலப்போக்கில் அந்த பொருளை இழந்து விட்டு இழப்பாங்கிறவர் இழந்த பிறகு நாங்கள் எதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பிடிப்பே இல்லாமல் போயிடுத்து வாழ்க்கையில் நாங்கள் நல்ல கால அப்படி இருந்த காலத்தில் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பஷ்ச்சாத்தாபப்படுறது பின்னிறக்கம் கொள்வர் அப்படிங்கிறார் ஒரே ஆசிரியர் பின்னிறக்கம்னா பஷாத்தாபம் பின்னால் வருத்தப்படுறது அன்றைக்கி நான் பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஊரில் எல்லாரும் பண்ணினாங்க நான் மாத்திரம் பணம் பணம் பெருசாக பணத்துக்கு மதிப்பு கொடுத்து அதிஜி பூஜை பண்ணாமல் போனேன் இப்போ பணமெல்லாம் போயிடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ண முடியாது அப்படின்னு பஷாத்தாபப்படுவான் அப்படிங்கிறார் நிலையில்லாத பொருள்களை கொண்டு விருந்தினரை உபச்சாரம் பண்ணி வேள்வி பயனை அடைய விருப்பம் இல்லாத அறிவிலிகள் அந்த நிலையில்லாத பொருளை வருந்திப் பாதுகாத்து பிறகு அப்பொருளை இழந்துவிட்டு இப்போது நாங்கள் வாழ்க்கையில் எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் பற்றற்றேன் அதாவது எங்களை பாதுகாப்பதற்கு எதுவும் இல்லாமல் போய்விட்டது ஒன்றும் பணம் இருந்து காப்பாற்றணும் இல்லாட்டி புண்ணியம் இருந்து காப்பாற்றணும் பணம் இல்லாட்டாலும் புண்ணியம் காப்பாற்றும் புண்ணியம் இல்லைன்னா பணமே காப்பாற்று இந்த உண்மையை உணர்றதில்லை சிலர் நிறைய பொருளை சேர்த்து வைத்துக்கொள்வர் விருந்தோம்பல் செய்ய மாட்டார்கள் பரிந்து ஓம்பி அப்படின்னு சொன்னால் ஒருவன் பொருளை நன்கு பாதுகாத்து சேர்த்து வைத்துக் கொள்கிறான் என்று பொருள் விருந்தோம்பி வேள்வை தலைப்படாதார் அப்படின்னா விருந்தோம்பலாகிய வேள்வியை செய்வதற்கு முன்னிற்காதவர்கள் அதனுடைய பலனை அடையறத்துக்கான அறிவு தெளிவாக இல்லாதவர்கள் விருந்தோம்பலை செய்யாதவரை பரிமேலழகர் பொறி இல்லாதவருங்கிறார் பொறின்னா சென்சே இல்லைங்கிறார் நான் சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் நிலையிலா பொருளை வருந்திக் காத்து பின் அதனை இழந்து இதுபொழுது யாம் பற்றுக்கோடிலம் ஆயினேம் என்று இறங்குவர் அப்பொருளான் விருந்தினரை ஓம்பி வேள்வி பயனை எய்தும் பொறியிலாதார் தலைப்படாதார்ங்கிறதுக்கு பொறியிலாதார்ங்கிறார் அதாவது அவனுக்கு அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்கிற ஆக பொறிகள் வாயிலாக செல்கின்ற அறிவை இல்லாதவர்கள் என்று அதுக்கு பொருள் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள் தலைப்படாத உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம்